அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் நாம் பதறக்கூடாது எனவே நாம் தானத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஒரு திருடன் ஒருவன் வசித்து வந்தான் அவன் வீடு போந்து திருட வேண்டும் என்று அலைந்து கொண்டிருந்தான் இரவில் திருடக் கிளம்பினால் கூட்டை உடைத்து பல சிரமங்களுக்கு இடையில் திருடுவது அவனுக்கு பிடிக்கவில்லை எனவே பகல் யாரும் கவனிக்காமல் இருக்கும் போது வீட்டிற்குள் புகுந்து விட வேண்டும் பிறகு யாரும் அறியாமல் திருடிவிட்டு திரும்ப வேண்டும் என்று முடிவு செய்தான் அதன்படி ஒரு ஒரு வீட்டில் மதிய நேரத்தில் குடும்பத் தலைவர் வெளியில் செல்வதை பார்த்தான் குடும்ப தலைவி சமையல் வேலையாக இருந்தார் இதுதான் சரியான சமயம் என்று வீட்டின் புகுந்தான் வீட்டின் உள்ளே வலது ஒரு அறை இருந்தது அது ஒரு படுக்கை அறை உள்ளே சென்ற ான் அங்கே கட்டில் இருந்தது கட்டிலுக்கு அடியில் சென்று படுத்து விட்டான் அவனது திட்டம் அனைவரும் இரவில் தூங்கிய பிறகு திருடலாம் அதுவரை நாம் கட்டிலுக்கு அடியில் படுத்திருப்போம் என்பதே வெளியில் சென்ற வீட்டு தலைவர் நெடுநேரம் சென்றே வந்தார் இருவரும் இரவு சாப்பிட்டு முடித்து கதவை தாழ் போட்டு வெடி போட்டுவிட்டு லைட்டை ஆப் செய்தனர் சிறிது நேரத்தில் கண்ணை முடியவர் கண்ணை திறந்தார் எதிரில் இருந்த பீரோ கண்ணாடியே விடியவில வெளிச்சுத்தை படுத்திருந்த திருடனை பார்த்து விட்டார் உடனே அவர் திருடன் திருடன் என்று கத்தவில்லை லைட்டையும் போடவில்லை பக்கத்தில் இருந்த கத்தியை எடுக்கலாம் என்று முதலில் நினைத்தார் பிறகு வேண்டாம் அது ஒன்றும் சரிவராது என்று ஒரு முடிவுக்கு வந்தார் பிறகு தன் மனைவியிடம் பேச துவங்கினார் நமக்கு குழந்தை பிறந்தால் என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்டார் அவரது மனைவியும் புத்திசாலித்தனமாக ஆண் குழந்தையாக இருந்தால் சாமிநாதன் என்றும் பெண் குழந்தையாக இருந்தால் தென்பகலட்சுமி என்றும் பெயர் வைக்க வேண்டும் அது என் மாமனார் மாமியார் பெயர் அதை தான் வைக்க வேண்டும் என்றார் தலைவரோ ஆண் குழந்தையாக இருந்தால் சுப்பிரமணியன் பெண் குழந்தை என்றால் ராஜேஸ்வரி என்றுதான் வைக்க வேண்டும் என்றார் இருவருக்கும் முடிவில் சண்டையே வந்துவிட்டது கணவர் சத்தமாக சுப்பிரமணி ராஜேஸ்வரி சுப்பிரமணி ராஜேஸ்வரி என்று பலமாக கத்தினார் மனைவியோ சாமிநாதன் செண்பகலட்சுமி சாமிநாதன் செண்பகலட்சுமி என்று தமாக கூறினார் அருகில் இருக்கும் சுப்ரமணி ராஜேஸ்வரி சாமிநாதன் தென்பகலட்சுமி என்று அனைவரும் எழுந்து வந்துவிட்டனர் கதவை தட்டினார்கள் மெதுவாக கதவை திறந்தார் குடும்பத் தலைவர் ஏன் எங்களை குறிப்பிட்டீர்கள் என்று அனைவரும் கேட்டார்கள் அதற்கு அவர் எங்களுக்கு குழந்தை பிறந்தால் சாமிநாதன் தென்பகலட்சுமி என்றுதான் பெயர் வைப்பேன் என்றால் என் மனைவி நானோ சுப்பிரமணியன் ராஜேஸ்வரி என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் என்றேன் வேண்டுமா ால் கட்டிக்கு கீழே படுத்திருக்கும் அந்த திருடனிடம் வேண்டுமானால் கேட்டு பாருங்கள் அவன்தான் அதற்கு சரியான சாட்சி என்றாரே பாருங்களேன் எல்லோரும் லபக் என்று திருடனை பிடித்து நன்கு பூசை போட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் எப்படி அந்த வீட்டுக்காரரின் சமயோஜித புத்தி பார்த்தீர்களா இது போன்ற நெருக்கடியான காலங்களில் பொறுமையையும் அறிவு கூர்மையையும் நமக்கு ஏற்பட இருக்கும் துன்பத்திலிருந்து விடுபடலாம் இதையே வள்ளுவர் சொலல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது என்கிறார் தன் கருத்தை முறையாக சொல்வதில் வல்லவனாகவும் சோர்வு இல்லாதவனாகவும் தபையோருக்கு அஞ்சாதவனாகவும் விளங்குபவனை வெல்வது எவர்க்கும் அரிதாகும் என்கிறார் வள்ளுவர் நாமும் நமது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நலமாக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர் தேர்மொழி முத்துக்குமரசி